கிசான்வாணி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்ததுல ஆமா ரம்யா தமிழர் வேளாண்மையோட செயல்முறைய பத்தி நேத்து தெரிஞ்சுகிட்டோம் நான் கூட கேட்டியமான சாத்தியமா அப்படிங்கற தலைப்புலதான் நரசிங்க நத்தத்துல இருந்து டி ஞான பிரகாசம் ஐயா நமக்கு சொல்ல வராங்க ஓஹோ அப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்ட தீர்ந்துரும் சரிதான் சுபா வா நிகழ்ச்சி கேக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று இரண்டு நாட்களாக நம்ம கிசான்வாணி நிகழ்ச்சியில நீங்க இந்த தமிழர் வேளாண்மை பற்றி புதிய கருத்துக்களை வித்தியாசமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடிவாணி நிகழ்ச்சியில ஆண்டிமடம் செந்தில்குமார் நேர்முகத்தை ஒளிபரப்பும் சில முன்னோடி விவசாயிகள் என தொலைபேசியிலேயே கூட அழைத்து இது சாத்தியமா இது மாதிரி வரப்பு இப்படி அகலமா இருந்தா எலி வருமே மண்ணு சரியுமே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தீங்க இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவுல உங்களுடைய கைபேசி தரப்போறோம் அவங்க எல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு நேராகவும் பேசலாம் இப்ப உயர நீர் உயரும் சொல்லி இருக்கீங்க நீரும் உங்களுடைய வயலில் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மூணடி நாள் இருக்கும் நினைக்கிறேன் காவிரி டெல்டா முழுவதுமே பம்பு செட்டு தான் குரு விவசாயமே கிடையாது வந்து எழுபது அடி கிட்டத்தட்ட போயிடுச்சு வெறும் ஊத்து தோண்டி தண்ணி ஒண்ண தென்மேற்கு பருவமழை மழை தண்ணி ஆயிரத்தி இப்போ ஒரு குளம் வெட்ட சின்ன கதை மாதிரி சொல்றேன் ஒரு குளம் ஒரு ஐந்து அல்லது ஆறடி இருக்கும் சரிதாங்களா எனக்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு ஏக்கரை சுத்திரும் வரப்பு மாதிரி போட்டுட்டேன் அதுலயும் ஒரு ஆரடி தண்ணி நான் டேங்கரை கொண்டு வந்து வச்சு வச்சிட்டேன் இந்த ரெண்டு எதுல தண்ணி நிக்கல தண்ணி நிக்காதுன்னு சொல்லுங்க நான் மண்ணை அப்புறப்படுத்தல நான் வரப்பு போட்டுருக்கேன் ஆரடி வேறத்துக்கு என் தம்பி மண்ணை வெட்டி அப்புறப்படுத்திட்டான் குளம் இது வரப்பு ரெண்டு தண்ணி நிக்குதுல இருக்குது நிலத்தின் மேலே எடுத்து நிலத்தின் மேல நீங்க உள்ள போயிட்டே இருக்கும் இரண்டாவது வரைவு விளிம்புக்கு வெளியில் இருக்கிறதுனால பூமியினுடைய ஈர்ப்பு வசையின் காரணமா அதிகரித்த எடையின் காரணமா நெகிடும் தன்மையின் காரணமா என்ன டெல்டா கோடிக்கணக்கான மணல் துகள்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் நிலத்திலேயும் நம்ம முன்னோர்கள் நின்று தண்ணி தான் கோடான கோடி மேட்டூர் தண்ணி மாதிரி அந்த சேமிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு வயல் குளம்ல குளம் குட்டை ஏறி இதெல்லாம் பாத்திரத்தில் தண்ணி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் வயல்ல தண்ணி வச்சிக்கினா அவ்வளவு தண்ணீரும் உள்ள போய் சேவாயி நிற்கும் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சேமிச்ச தண்ணியை தான் இப்போ நம்ம எடுக்கிறோம் ஒரு ரெண்டு அடி வயரம் மழை பெய்யும் வச்சுக்கலாம் இந்த வருஷம் ரெண்டு அடி தண்ணி நிற்குது இந்த தண்ணி பூமியோட ஈர்ப்பு சேல கீழே போயிருந்தானே நிச்சயமா போயிரும் சரிதானே அந்த தண்ணி உள்ள போயிரும் எவ்வளவு தூரம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு அடி தூரம் அடி வயறையே போயிடுச்சு ஐபி காரி முடிஞ்சு மழை பெய்யும் போது வருது நீட்டப்பாதம் கொஞ்சம் தண்ணி பூமியும் சூரியன் சேர்ந்து ஆவியாக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் ஈரம் மட்டும் இருக்கு பூமில அடுத்த வருஷம் மழை பெய்து திருப்பி இப்ப என்ன ரெண்டு அடி மழை பெய்யுது போன வருஷம் ரெண்டு அடி மழையில ஈர இருக்கு இப்ப ரெண்டு அடி மழை பெய்து இப்ப அத விட கூட போகும் தானே காஞ்சிருக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கு அதிகமாக சுழற்சிக்குள்ளே இல்லாத பகுதிக்கு மாபெரும் அறிவு தமிழறிவு வந்து போர்வெல்ல எடுத்து தண்ணி பாய்ச்சோம்ல அப்ப மூணடி நிறுத்த முடியாது உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் இப்ப சொல்றேன் அப்ப வந்து நெல்லு நடக்காக நடுவோம் அப்பவும் இந்த வரப்பு உயரமா இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சமதரையில தண்ணி ஊத்துனீங்கன்னா சீக்கிரம் காய்ச்சிரும் தானே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்துறீங்க தரையில காய்ஞ்சிரும் வேற ஒரு இடத்துல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்த அதை சுத்தி இருக்கும் மாதிரி போட்டுறீங்க ரெண்டுல எது சீக்கிரம் காயும் எதுவும் சீக்கிரம் காயாது செம்ம ஊத்துனது சீக்கிரம் காய்ச்சிரும் அந்த குழி மாதிரி ஏற்படுத்தி அதுல நிறுத்துனா அது காயாது ஏன்னு கேட்டீங்கன்னா காற்று தடுப்பா இருக்கும் இந்த மாதிரி வரப்பு உயரமா இருந்தாலே நம்ம விவசாயிகள் கொஞ்சம் தண்ணியிலேயே அறுவடை பண்ண முடியும் ஈரத்தை சீக்கிரம் வரப்பு காயக்கூடாது அந்த மாதிரி நிறுத்தும் போது கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்ச தண்ணீரையே பாதுகாப்பான முறையில வச்சு விவசாயம் பல்லாண்டுகளா செய்யும் போது சமதையா இருக்கும்போது மழை பெஞ்சா வெயா ஆனா வரப்புன்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா அந்த மண்ணு என்ன ஆகுதுன்னா நீரை உள்வாங்குகிற அமைப்பாக அந்த மண் மாறிக்கொள்கிறது வெப்பத்தை வெளியேற்றி நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மண் மாறிக்கொண்டுகிறது முதல் தடவையா தமிழ்நாடு அளவுல நீங்க வரப்புங்கிற ஒண்ண எடுத்தாலே அங்க இயல்பாவே அந்த மண்ணு ஈரத்தை உள்வாங்குகிற அமைப்பாக காற்றில் உள்ள ஈரத்தை கூட உறிஞ்சுகிற அமைப்பாக உள்வாங்கும் உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் கோடைல நம்ம நாரத்தங்காய் ஊறுகாய சுத்தமா காய வச்சு வீட்டுல பானையில கொண்டு வைப்பாங்க நல்லா காஞ்சி ஓடிச்சா ஓடிய அளவுக்கு வச்சிருப்பாங்க மழைக்காலம் வரும்போது அந்த பானையை திறந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஊறுகாய போரா நனைஞ்சிருக்கும் எடுத்து புரிஞ்சீங்கன்னா தண்ணியே வரும் யாரும் ஆனா காற்றுல உள்ள ஈரத்தை கூட மாத்தி வச்சிரும் நீங்க வரப்பெடுத்து நிறுத்தினீங்கன்னா கோடையில காய்ந்த அந்த மண் பிரதேசங்கள் மண்கண்டங்கள் ஈரத்தை காற்றில் உள்ள ஈரத்தை கூட உறிஞ்சி உள்வாங்கி நீராக மாற்றி பிழிந்து பூமி பில்டர் பண்ற மாதிரி பூமி உறிஞ்ச மாதிரி யாராலையும் உறிஞ்ச முடியாது எல்லாருக்கும் வேண்டிய தண்ணீரை வளிமண்டலத்திலிருந்து பூமி உறிஞ்சி வைத்துக் கொள்கிறது பூமியில் இருந்து அருகம்புள் தனக்கு வேண்டிய தண்ணி எடுத்துக்குது ஆலமரம் தனக்கு வேண்டிய தண்ணி எடுத்துக்குது விலங்குகள் தனக்கு வேண்டிய தண்ணி எடுத்துக்குது எல்லாருக்கும் ஆனா நம்ம என்ன செஞ்சோம்னா பூமிக்கு தண்ணி தேவையில்லைன்னு மழை பெய்யற காலங்கள்ல எல்லாத்தையும் வெட்டி வெளியில விட்டுட்டு கோடை காலங்கள்ல நெல்லுக்கு தண்ணி தேவையில்லை நெல்லுக்கு நீர் தேவையில்லைன்னு சொல்லி மழை பெய்யுற காலங்களில் அவ்வளவு நீரையும் வெட்டி வெளியில விட்டுட்டு கடலுக்கு அனுப்பிட்டு எல்லா நீரையும் கோடை காலங்களில் பூமியில இருந்து எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி பூமியை வற்றி போக செய்து விட்டு பூமியின் மையத்திலிருந்து வருகின்ற வெப்பத்தை பூமி முழுவதும் ஊடுருவ விட்டு பூமி வெப்பக்கோளாக மாற்றி விட்டு பூமிக்கு வழிதடி கொண்டிருக்கிறோம் ரொம்ப அருமையா ஒரு இரண்டு தினங்களா வலியுறுத்தி வரீங்க நீரை நமது நிலத்தில் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அதனுடைய உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திருக்கிறீங்க தண்ணியெல்லாம் கொண்டு வரப்போ உயர்த்தி நீரை உயர்த்த என்ன என்ன சொல்லுங்க விதைக்கிறதா இல்ல விதைத்த பிறகு நீரை நிறுத்துவதா இது என்னங்க நீங்க விதைக்கிறதா இருந்ததுன்னா விதைச்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு அந்த நாத்து கிளம்புற வரைக்கும் வச்சிருக்கணும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டோ மூணும் நெல் பயிர் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பூக்கார் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள்ல ஆள் வாயிரத்துக்கு வரும் அது அறுபதாம் குருவா அது மாதிரி வரும் பழைய ரகங்கள்லாம் ரொம்ப வேகமா வளர ரகங்களா இருந்ததுக்கு காரணமே நீரை நிறுத்தி நிறுத்தியே அதெல்லாம் நீண்டு வளர்ந்தது அதெல்லாம் நீண்டா அதாவது உற்பத்தி செய்யப்படவே இல்லை நீரை நிறுத்துனதுனாலயே வளர்ந்தது நவீன நிலங்களா இருந்தாலும் தோ இல்லையோ ஆனா தண்ணி எப்படியும் வடி வைக்கணும் வடிய வைப்போம் நிலத்துல வடிய வைக்கும் போது என்ன ஆகும் நிலத்துல இருக்கிற பத்து சென்டிமீட்டர் தண்ணி அடுத்த வயலுக்கு போன சென்டிமீட்டர் தண்ணி வந்ததுன்னா வெள்ள தண்ணீர் அதிகரிக்காது பள்ளத்தில் இருக்கிற நிலத்து மேல மேட்டில் பத்து சென்டிமீட்டர் நூறாவது வயலுக்கு போகும் போது சென்டிமீட்டர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஏற்படுத்தி ஒரே நாளில் மழை பெய்ஞ்சதா வரலாறு மழை பெய்ஞ்சா கூட இருபது தண்ணி காட்டுறோம் அவங்க நிலத்தையும் அவங்க அடுத்த வகைகளுக்கு போகாம வச்சா பத்து சென்டிமீட்டர் நிலத்தில் ஒவ்வொரு சேகரிப்பு வெள்ளமே கிடையாது வெள்ளத்தை நம்ம செயற்கையா இந்த மாதிரி வடிய வச்சு ஏற்படுத்துறதோடு தண்ணீர் பஞ்சத்தையும் உற்பத்தி பண்றோம் எலிகளை உற்பத்தி பண்றோம் பரப்புல தண்ணீரை இல்லன்னா ஈரமே இல்லனா எலி இருக்கும் பரப்பு முடிவு மூணு நாளைக்கு வேணாலும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி மற்றும் சுபா இந்த இந்நிகழ்ச்சியின் தமிழர் வேளாண்மை சாத்தியமாக முக்கியமா நீரை நிலை நிறுத்துறது அவசியம் சொல்றாங்க அப்படி நீரை நிலை நிறுத்துறதுனால எலிகளை கட்டுப்படுத்தலாம் நிலத்திற்கும் நல்லதுன்னு சொல்றாங்க அது மட்டுமா ரம்யா ஒட்டடையான் நெல்ல எப்படி சாகுபடி செஞ்சாங்கன்னு கூட சொன்னாங்களே சுபா வரப்புற பகுதியில இவங்க தண்ணியும் மண்ணு வச்சும் எப்படி முப்போக சாகுபடி செய்றாங்கன்னு கேக்கலாம் எந்த பண்ணலாம் பொறுத்தவரைக்கும் நீங்க முழுவதும் இருந்திருக்கு ஆனா அது நம்மாடுவார் அவர்கிட்ட நான் தான் முதல் தடையா சொன்ன நினைக்கிறேன் இணைத்து ஒரே சமயத்துல செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெல் முறையை போகமா வச்சிக்கலாம் நல்லா வரும்போது தொழில்நுட்பம் நான் தான் இருக்கு நிறைய பேருக்கு தெரியல வருடங்களா இதுதான் செஞ்சிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா நீங்க ஒரு வாட்டிய வயலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான் மத்தபடி நீங்க வரப்ப கூட சீர்படுத்துற மாதிரியே தெரியலே இருக்கு நல்லா யோசிங்க வரப்புல வயல்ல வரப்புல இருக்கிற செடிகளுக்கு ஈரதுக்கு போதும் நீங்க ஊத்த வேண்டிய வரப்பு சரிவா இருக்கும் போது ஒரு ரெண்டு அடி உரத்துல போட்டீங்கன்னா வரப்புல இருக்க ஈரம் வரப்பு உரத்துல தொழு உரம் இருக்கு களை வெட்ட வேண்டாம் வரப்புல ஈரம் இருக்கு வரப்பு புற உரம் இருக்கு பக்கத்துல மண் இருக்கு ஒரு முறையம் போடுவீங்களா இல்ல கிடைக்கும் போது வரப்புகள் உரத்துல கொண்டு போய் வைப்பேன் அவ்வளவுதான் என்னுடைய நிலத்துல முக்கியமான குறிப்பு சொல்லணும் என்னுடைய நிலத்துல உரங்கிற ஒண்ணு அடிச்சு பல ஆண்டுகள் ஆகுது தூய மண் என்னுடைய நிலத்துல அங்க அங்கே வரப்ப சுத்தி இருக்கிற மரங்கள் இந்த வரப்புல அடிச்சிருக்கிற தொழு உரம் அந்த மண்புழு உரம் எடுத்துட்டு போறதும் போது ஏதாவது பசுமை குறைவா தெரிஞ்சுது அந்த நிலத்துல இருக்கு ஏன்னா நாற்பது ஆண்டுகள் அந்த வரப்பில் வைக்கிற உரம் கரைஞ்சு கரைஞ்சி வயலுக்கு போயிட்டே இருக்கு சுத்தி இருக்கிற இலைகள் ஆண்டு முழுதும் டன்னு கணக்கில் நீங்க அதை கற்பனையே பண்ண முடியாது அந்த ஒரு சரிவாச்சு அந்த புள்ளு பாருமாளைஞர்கள் வேலை வாங்க கூட குறிக்கோள் விவசாயம் விவசாயம் ஒண்ணு விளைபொருள் பொரு தெரியும் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்லாம் நல்ல மரங்கள் வைத்து நடுவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டடையும் அது கூட பூங்காரையும் போட்டு ஒரு போகம் வந்து உளுந்தையும் போட்டு ஒரு விவசாயம் பண்ணுறோம் வருமான வருடத்துக்கு ஒரு பதிலை வேற ஒரு நவீன வேளாண்மை செய்யறவருக்குள்ள நிலவரப்படி என்ன ரேட்டு எடுத்துட்டாரு நான் வந்து ஒரு தடவைக்கு அதுல பாதி வச்சுக்கோங்க பாதி இல்ல இருபது முட்டைக்கு மேல இருக்கா தெரியும் பாதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பதினஞ்சு முட்டை எடுக்கிறேன் ரெண்டு தடவை இருக்க முப்பது முட்டையாச்சு முப்பது முட்டை என்னுடைய அரிசி வந்து நான் எழுபது ரூபாய்க்கு குடுக்குறேன் அரிசியாக்கி குடுக்குறேன் நிச்சயமா நெல்ல விக்கவே மாட்டேன் விதை நெல் மட்டுமே வைப்பேன் விதை நெல்லு ஐம்பது ரூபாய் அரிசி வந்து எழுபது ரூபாய் சரிங்களா ஒட்டடையாளம் சரி பூங்காரும் சரி முப்பது மூட்டைன்றது ஆயிரத்தி ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ அரிசி காணும் இயற்கையால விளைஞ்சல் ஒரு மூட்டைக்கு நாப்பது கிலோ அரிசி காணும் முப்பது கிலோவுக்கு எவ்வளவு அரிசிங்க ஆயிரத்தி வருதுங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி என்ன விளையாச்சுங்க நடவும்டிக்க ஒரு அடிதான் நான் நடவு நட்டு இருக்கேன் சரிங்களா நாத்து ரொம்ப கொஞ்சம் உட்டா போறோம் சரிங்களா இல்லாம வரப்புல நீங்க பாத்தீங்க முப்பத்தி அஞ்சு மரம் நூறு வாழை மரம் இருபது முருங்கை மரம் அஞ்சாறு நாரத்தை எலுமிச்ச நாலு புளிய மரம் மாமரம் பலாமரம் நெல்லி மரம் நாவல் இழந்த சீத்தா கொய்யா இருக்கு ஏக்கர் ஏக்கர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு மூலையில நவீன வேளாண்மை செஞ்சாலும் சரி ரசாயன உரம் போட்டாலும் சரி வரப்ப உயர்த்தனாலே அந்த இடுபொருள் வந்து ரொம்ப கொஞ்சமாதான் தேவைப்படும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்க மண் வளர்த்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் களிப்பு மண்ணா இருக்கு தண்ணி அது உறிஞ்சாது போல் இருக்கு கழிப்பு மண் வந்து தண்ணி உறிஞ்சாது தேக்கி நிறுத்தலாம் செம்மண்ணா இருந்ததுன்னா சரியா உரியுமே தேக்கி நிறுத்தும் போது அதிகமான தண்ணீரை நம்ம அதுக்கு கொடுக்கணுமே அது எல்லா வகையான மண் வகைக்கும் இந்த தமிழர் வேளாண்மை சாத்தியமா அற்புதமான கேள்வி நீரை வயல் நீங்க கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நிறுத்த போட வேண்டும் அந்த சரிவு தான் நீரை நிறுத்துக்கிறது எந்த மண்ணாக இருந்தாலும் அந்த வரப்பை வைத்து செய்யும் போது முடியும் படிப்படியாக நிற்கும் மண் உற்பத்தி செய்த அருமையா சொல்ற ஒளிப்பதிவு செய்திருக்கிறேன் மாதிரி பண்ணைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க பரவி இருக்கு இது வந்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு பரவி இருக்கா இது போதுமா இல்ல இன்னும் அற்புதமா நான் மட்டுமே தனிமையிலே ஆராய்ச்சி செஞ்சு தனிமையிலேயே இந்த நான் சொன்ன ஆய்வுகள் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ஆய்வுகள் இது வரைக்கும் நிறைய வேளாண்மை சொல்லி கொடுத்து நிறைய விவசாயிகள் வந்து நம்ம அழிஞ்சிருக்கோம் மரங்கள் பயிர் வைக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றிலுமே நிறைய அழிஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் வந்து நெல்லணப்படுவது நீருடைய நிலைமை செயற்கானது ஆச்சரிய தமிழ்லதான் பொருளே வருது போனா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது வேளாண்மை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்தது நான் அதை என்னுடைய மண்ணில் முதல் தடவையா சோதித்தேன் சோதிக்கும் போது அதனுடைய முழுவீச்சு எனக்கு தெரிஞ்சுது இதை எப்படி வெளியில கொண்டு போகிறது அப்படிங்கும்போது இதை கொண்டுட்டு போறதுக்கான ஒரு களமா இந்த வாய் சொல்லில் வீரடி இயற்கை வேளாண்மை விடுபட்டு செத்து போயிரும் நீர்த்தணுவதும்போது வேளாண்மை முறையில் எப்படி வைக்கணும் முருங்கை எப்படி வைக்கணும் சொல்லி வாழை எப்படி சொல்லி ஒவ்வொன்றுக்கும் மாதிரி பண்ணைகளையும் ஓடி வைக்கிறோம் காய்கறி தோட்டத்திலிருந்து மலர் தோட்டத்திலிருந்து இனிமேல் வரும் காலத்தில் வேளாண்மை என்பது வாய்சொல்லால் மட்டும் வேளாண்மையில் காப்பாற்ற முடியாது விவசாயிகளை வேலை வாங்குகின்ற விவசாயம் விவசாயிகளை காப்பாற்றுவது விவசாயிகளோட மிக முக்கியமான வேலை எல்லாருக்கும் வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்க நேரம் இருக்கு சுற்றுப்புறத்தை பார்க்க நேரம் இருக்கு ஓய்வுக்கு நேரம் இருக்கு விவசாயிக்கு ஓய்வே இல்லைங்கிற மாதிரி இருக்கவே கூடாது விவசாயிக்கு வந்து அறுவடையும் அறுவடை செய்த பொருளை விற்பது மட்டும்தான் விவசாயியோட வேலையா இருக்கணும் அப்படிங்கறதுல தமிழர் வேளாண்மை மிக உறுதியாக இருக்கிறது செய்தி சென்று சேர்ந்து இருக்கிறது இளைஞர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு நீரை உற்பத்தி மண்ட கா வைக்கிற மா பாரு கூர்ந்து கவனித்து உங்களுடைய அறிவியல் உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இது மேலோட்டமாக நுனிப்பு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விவசாய முறை அல்ல தமிழர் வேளாண்மை என்பது பாரம்பரியமாக பல்லாண்டு காலமாக ி மண் தோன்றா காலத்திற்கு முற்பட்ட மூத்த குடின்றாங்க நம்மள அப்பல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முறையை நீங்க வந்து விளக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறீங்க இன்னமும் கூட நேர்கள் வந்து உங்ககிட்ட நம்ம விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியை மூன்று நாட்களாக தொடர்ந்து கேட்ட விவசாயிகள் உங்ககிட்ட நேரடியாக பேச விரும்பலாம் நேரடியாக உங்களுடைய மாதிரி பண்ணையை வந்து பார்க்க விரும்பலாம் இருபத்தி இடங்கள் தமிழகம் எங்கும் வைத்திருக்கிறேன்னு சொல்றீங்க நான் திருச்சி பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பண்ணையை கூட நீங்க சொல்லலாம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்களான்னு நேரடியாக இங்கே திருவிளையாட்டத்துக்கு வந்து பார்க்க விரும்பலாம் கைபேசி உங்களை வரவேற்க காத்திருக்கிறார் தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் குறித்துக் கொள்ளுங்கள் நேரில் ஞான பிரகாசம் கைபேசி எண்ணை அறுபது ஐம்பத்தி மூணு இருங்க இருங்க இருங்க இருங்க திருப்பி சொல்லுங்க ஒரு முறை குறிச்சிக்கிறேன்னு சொல்கிற நேர்களுக்கு இன்னொரு முறை சொல்லிடுவோம் அவங்க ஒளிப்பதிவு வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எஃப்எம்ல பண்பலையில் அது ஒரு சாத்தியம் கேட்டுட்டு இருக்கிறத அப்படியே நம்ம கைபேசியில் அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கைபேசியை நம்ம சொல்லிடுவோம் தொண்ணூற்றி மூணு அறுபது ஐம்பத்தி ஐந்து பதிமூணு நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்க தொண்டை தண்ணி வத்தி போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் சமுதாயம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி